ேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான நாட்டுப்புற கதையும் அதை தொடர்ந்து நகைச்சுவையான ஒரு உண்மை சம்பவத்தையும் சொல்லலாம்னு இருக்கேன் ஒரு கிராமத்துல இரண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தர் வந்து அந்த ஊர்லயே விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயி இன்னொருத்தர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அவங்க எங்க போனாலும் சேர்ந்துதான் போவாங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுல இரண்டு பேரோட பங்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தைக்கு போனாங்க சந்தையில ஒரு மிக அழகிய செருப்பை ரெண்டு பேருமே பார்த்தாங்க அந்த செருப்பு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தோணுச்சு ஆனா அவங்க போதிய காசு இல்ல அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க நாம ஆளுக்கு பாதி காசு போட்டு இந்த செருப்பை வாங்கி நாம ரெண்டு பேருமே பயன்படுத்திக்கலாம் உனக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப நீ பயன்படுத்து எனக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணி அந்த செருப்போட விலையில ஆளுக்கு பாதி காசு கொடுத்து அந்த செருப்பை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போனாங்க இந்த பக்கத்துல உள்ள பட்டணத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளி இருக்காரு இல்லையா அவர் காலையில தினமும் எழுந்ததும் குளிச்சு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பும் போது அந்த செருப்பை எடுத்து போட்டுக்கிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்பிடுவாரு மறுபடி சாயங்காலம் வருவாரு வந்து அந்த செருப்பை கலட்டி வச்சுட்டு அவரு அவருடைய வீட்டுல சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாரு இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய விவசாய நண்பர் இருக்காரு அவருக்கு இந்த செருப்பை நாம பயன்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பகல்ல வேலைக்கு போறார் இல்லையா அவர் கொண்டு வந்து அந்த செருப்பை கலட்டி வச்சதும் இவர் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு இரவு முழுக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி நடந்து நடந்து அந்த செருப்புக்கு தான் கொடுத்த காசுக்குரிய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது அந்த பட்டணத்துல வேலை பார்க்கக்கூடிய நண்பர் காலையில் அந்த செருப்பை போட்டுட்டு வேலைக்கு போயிடுவாரு சாயந்தரம் வந்து கலட்டி வச்சிருவாரு உள்ளூர்ல வேலை பார்க்க கூடிய விவசாய நண்பர் அந்த செருப்பு எடுத்து மாட்டிக்கிட்டு இரவு முழுக்கிட்டே தெரியல எல்லாரும் படுத்து தூங்கும் போது ஒருத்தர் மட்டும் செருப்பை போட்டுக்கிட்டு சரக்கு சரக்கு அங்கேயே நடந்துகிட்டு இருந்தா எவ்ளோ காமெடியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்துல நாய்கள் வேற சும்மாவா இருந்திருக்கும் அதுவும் இங்கேயும் அங்கேயே நடக்கிறவங்கள பாத்து குறைச்சுக்கிட்டு இருந்திருக்கும் அந்த நண்பர் இப்படியே அந்த செருப்போட பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு சில மாதங்கள் ஆன பிறகு அந்த பட்டணத்துல வேலை பார்க்கக்கூடிய நண்பர் சொன்னாரு நம்மட செருப்பு தேஞ்சு போச்சு நாம புதுசா வேற ஒரு செருப்பு வாங்கலாமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த விவசாய நண்பர் சொன்னாரு ஐயையோ நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு நான் போய் முதல்ல தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடியே போயிட்டாரு இந்த கதையினுடைய நகைச்சுவைக்கு சற்றும் குறைவில்லாத சில நண்பர்களோட உண்மையான கதைய நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு சென்னையில சில நண்பர்கள் ஒரு அறை எடுத்து தங்கி இருந்தாங்க அதுல பெரும்பாலான நண்பர்கள் வந்து கல்லூரிக்கு போகக்கூடியவங்களா இருந்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகக்கூடியவரா இருந்தாரு அந்த வேலைக்கு போகக்கூடிய நண்பர் காலங்காத்தால எழுந்து தன்னுடைய வேலைக்கு கிளம்பிடுவாரு திரும்ப இருட்டின பிறகு இரவு சாப்பாட்டுக்கு பிறகுதான் தன்னுடைய அறைக்கு திரும்புவாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களுக்குள்ள நடக்கக்கூடிய செலவினங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சு மாத கடைசியில் யார் யார் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க யார் யார் எவ்வளோ கொடுக்கணும் அந்த மாதிரி கணக்கு விளக்கு பார்த்து அவங்கவுங்க பணத்தை செட்டில் பண்ணி அவங்களுக்குள்ள எடுத்துக்குவாங்க இதில் இந்த வேலைக்கு போகக்கூடிய நண்பர் வந்து அந்த வீட்டில் போடக்கூடிய காஃபி டீய குடிக்கிறதே இல்ல ஏன்னா அவர் போறது காலங்காத்தால போயிடுவாரு திரும்ப வர்றது இரவு சாப்பாட்டுக்கு பிறகுதான் வருவாரு அதனால அவர் என்ன சொன்னார்னா நான் தினந்தோறும் காலையிலே எழுந்து வேலைக்கு போயிடுறேன் அது மாதிரி இரவு நேரத்துலதான் திரும்ப வரேன் நான் இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல நீங்க காலையிலும்ாயந்தரமும் காபி டீ போட்டு குடிக்கிறீங்க அது தவிர இரவு நேரத்துல நீங்க கண் விழிச்சு படிக்கிறதுனால சுக்கு காபி இது மாதிரி போட்டு குடிக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பயன் இல்லாத ஒரு பொருள் அதனால இந்த பால் வாங்குற காசு காஃபி டீ பவுடர் வாங்குற காசெல்லாம் நீங்க தனியா ஏத்துக்கோங்க அதெல்லாம் பொது கணக்குல எழுதி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட நண்பர்கள் இவர் சொல்றதும் நியாயந்தானே அப்படின்னு யோசிச்சாங்க அதுல ஒரு குறும்புக்கார நண்பர் என்ன சொன்னாரு அப்படின்னா காஃபி டீ குடிக்கலன்றதான் தீர்த்து வைக்கிறேன் சாயங்காலம் அவர் வேலை விட்டு வர்றாரு இல்லையா அவரு தாமதமா வந்தாலும் அவருக்கு ஒரு டீ போட்டு குடுத்துருவாரு அந்த நண்பரும் சரி நாம தான் காசு குடுக்கறது குடுக்கறோம் இந்த டீயை வாங்கி குடிக்கிறது ஒன்னும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சுட்டு தன்னுடைய கை கால் முகத்தையெல்லாம் கழுவிட்டு அவரு படுத்து தூங்கிடுவாரு ஏன்னா அவர் ஏற்கனவே இரவு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வருவாரு அதுக்கு பிறகு குடுக்கக்கூடிய அந்த டீயை வாங்கி குடிச்சுட்டு கை கால் முகம் கழுவிட்டு அவர் படுத்து தூங்கிடுவாரு இது கூட பரவாயில்ல அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு போது இந்த குறும்புக்கார நண்பர் என்ன பண்ணுவார் தெரியுமா தான் இரவு கண்வெளிச்சு படிக்கிறதுக்காக போடக்கூடிய சுக்கு காஃபிய அவருக்கும் சேர்த்து போட்டு அவரை எழுப்பி நீ சுக்கு காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு அந்த வேலைக்கு போயிட்டு வந்து களைப்பா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பரும் அசராம எழுந்து உக்காந்து சரி குடு அப்படின்னு வாங்கி அந்த சுக்கு காப்பியை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவாரு பாவம் அவர் கொடுக்கற காசுக்குரிய பலனை அவர் அனுபவிச்சாங்க இல்லையா அந்த கவலை அவருக்கு இன்னும் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் இருபது வருடங்களுக்கு பிறகும் அதுவும் இருக்கே சுக்கு காபி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கவருக்கு கொடுக்கக்கூடிய நண்பர் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா உலகத்திலேயே சுக்கு காபியை குடிச்சிட்டு மறுபடி உடனே தூங்கின மொத ஆளி இவந்தாண்டா அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நண்பர்கள் மறுபடியும் சேரும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை பேசி பேசி தங்களுக்குள்ள சிரிச்சுக்கிறது உண்டு சரி குழந்தைகளை சரி குழந்தைகளை இந்த நகைச்சுவையான கதையும் அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட நகைச்சுவையான இந்த சம்பவமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கதைகள் இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓடி பி ஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அதுல இருந்து தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது பண்ணா அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்